அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் செய்கின்ற செயலின் பயன் நன்மை என்ன தீமை என்ன அப்படின்னு பகுத்தறிந்து பார்த்து ஒரு செயலினாலே ஏற்படக்கூடிய நன்மைகள் தனி சமூகத்துக்கும் என்ன தீமை என்ன அப்படின்னு பார்த்து அதில் எது நன்மையை கொடுக்குமோ அந்த செயலை நாம் கையாளணும் முயற்சி பண்ணி செய்யணும் அப்படிங்கிறது கருத்து எப்படி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னு பார்த்தோமோ அதுமாதிரி ஒரு செயலின் பயன் நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணி நன்மையை கொடுக்கக்கூடிய செயலை நாம் தொடர்ந்து செய்து அந்த பயனை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது கருத்து ஒரு செயலானது மக்களுக்கு நல்ல பயனை கொடுக்கலாம் ஆனால் செய்ய சொன்ன அரசனுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் இருசாராரும் நன்மை அடைய வேண்டும் அந்த முறையில் தேர்ந்து தெளியப்பட்டவர் ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படி உள்ளவர்பால் அந்த செயலை நீடித்து செய்ய தலைவன் அனுமதிக்க வேண்டும் நலம் புரிந்த தன்மையாவது செயல் தனக்கு நன்மை பயப்பதும் செய்பவனுக்கு நன்மை பயப்பதுமாகிய நலனை நாடுவதாம் என்று விளக்க உரையிலே காணப்படுகிறது இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் அரசாங்கமும் அந்த செயல் புரிவதற்கான நல்ல பயனை அடையணும் சமூகமும் பயனடையணும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகாரிகள் செயலை செய்யணும் அப்படி நலமாக இருக்கக்கூடிய காரியத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு அரசாங்கத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அதை அனுமதிக்கணும் அது நலம் புரிந்த தன்மைங்கிறது அரசாங்கத்துக்கு நன்மை பயப்பதுமாக இருக்கணும் அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிக்கும் நன்மை நன்மைனால் இந்த இடத்துல சுயநலத்துக்காக சொல்கிறது இல்லை அவருக்கும் மன அமைதி கிடைக்கணும் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் மன அமைதி கிடைக்கணும் சமூகத்துக்கும் பயன் இருக்கணும் இதெல்லாம் பார்த்து செய்யணும் கம்பராமாயணத்தில் கம்பர் பெருமான் அயோத்திய அமைச்சர்களுடைய தன்மையை வர்ணிக்கும் போது இப்படி சொல்லியிருக்கிறார் நல்லவும் தீயவும் நாடி நாயகருக்கு எல்லையின் மருத்துவன் இயல்பின் எண்ணுவார் ஒல்லை வந்து உருவன உற்ற பெற்றியின் தொல்லை நல் வினயன உதவும் சூழ்ச்சியார் அயோத்தியா காண்டத்தில் மந்திரப்படலத்தில் பாடல் ஒம்பது இது அந்த அமைச்சர்கள் எப்படி இருந்தார்களாம் அயோத்தியில் அரசனுக்கு நன்மை தரக்கூடியதையும் தீமை தரக்கூடியதையும் ஒரு மருத்துவனுடைய குணத்தோடு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து முடிவில் எது நலத்தை கொடுக்குமோ அதையே தேர்ந்தெடுப்பார்களாம் அமைச்சர்கள் கவனிப்பதற்கு முன்பே வந்து சேர்கின்ற துன்பங்களை முன்னர் செய்த புண்ணியம் தப்பாது வந்து உதவுவது போல உதவி போக்கும் ஆலோசனைகளை கூறி உதவுபவர்கள் தொல்லை நல்வினையென உதவும் சூழ்ச்சியார் இதனுடைய நுணுக்கமெல்லாம் பார்க்கணும் அதாவது நாம் முன்னால் செஞ்ச புண்ணிய நமக்கு எப்படியும் கண்டிப்பாக காப்பாத்துங்கிறது மாதிரி அமைச்சர்கள் அதாவது தலைவனுக்கு அரசனுக்கு சரியான ஆலோசனைகளை கூறி உதவுவார்களாம் என்ன ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்து என்பதை உயி்த்து இதே மாதிரி பழமொழி நாநூறு அப்படின்னு ஒரு நூல் இருக்குது அதில் முந்நூற்றி பாடல் சொல்கிறது நல்லவும் தீயவும் நாடி பிறருரைக்கும் நல்ல பிறவும் உணர்வாரை கட்டுரையின் வள்ளிதின் நாடி வலிப்பதே புல்லத்தை புல்லம் புறம் புல்லுமாறு இதனுடைய பொருள் இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெடுதல் என்று தானே ஆராய்ச்சி பண்ணி பார்த்து மற்றவங்களும் எடுத்துச் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுடையவரை ஒருவன் தன்னுடைய பேச்சாற்றலால் விரைந்து சென்று தன்மயமாக்கிக் கொள்ளுதல் சிறப்புடையதாகும் அது பழகிய ஓர் எருதை கொண்டு பழகாத மற்றொரு எருதையும் பழக்கி தன்பால் பணி செய்ய சேர்த்து கொள்வதை போன்றதாகும் இந்த பாடலுடைய மகிமையை புரிந்து கொள்ளுங்கள் தானும் நல்ல ஆராய்ச்சி பண்ணோம் எது நல்லது கெட்டதுன்னு அதுவும் வேறு யாராவது சொன்னால் கூட அறிவுள்ள பெரியோர்கள் அனுபவஸ்தர்கள் சொல்கிறதையும் அவங்க சொல்கிறதுல நல்லது இருந்ததுன்னா அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஈகோன்னு சொல்கிறோமே இந்த தன்முனைப்பு இல்லாமல் அவங்க சொல்கிறதுல நல்லது இருந்தால் நம்ம நம்மளுடைய கருத்தை காட்டிலும் அவங்களுக்கு உயர்ந்தா இருந்தால் அது ஏற்றுக்கிறது அது மாத்திரம் இல்லை அவங்கள்ட்ட பேசி அவங்கள எப்படியாவது நமக்கு உபகாரம் மாதிரி நமக்குன்னா என்ன நாம் செய்யக்கூடிய நல்ல பணிகளுக்கு உபகாரம் மாதிரி அவங்கள சேர்த்துக்கணும் அது ரொம்ப நல்லது இது எப்படி இருக்குன்னா ஏற்கனவே பழகின ஒரு காலமாட்டை கொண்டு இன்னொரு காலமாட்டையும் பழக்கி நம்ம வேலைக்கு பயன்படுத்திக்கிற மாதிரி இதெல்லாம் இந்த காலத்தில் இந்த எக்ஸாம்பிள் புரியறதுன்னா அந்த அனுபவம் இருக்கணும் ஏற்கனவே பழகினதை வச்சு இன்னொன்னையும் பழக்கிறது நம்ம பழக்கத்தில் இருக்குது அதாவது யானையை பழக்கிறது மாட்டை பழக்கிறது எல்லாம் இருக்குது இனி பதவரை படிக்கலாம் நன்மையும் தீமையும் தன்னிடம் கொடுக்கப்பட்ட பணியின் நல்ல தன்மையையும் தீய தன்மையையும் நாடி ஆராய்ந்து அறிந்து நலம் நலம் தரக்கூடியவற்றையே புரிந்த செய்ய விரும்புகின்ற தன்மையான் இயல்புடையவனை ஆளப்படும் அரசன் அல்லது தலைவன் விரும்பி ஆழ்வான் ஏற்றுக்கொள்வான் தன்னிடம் கொடுக்கப்பட்ட பணியின் நல்ல தன்மையையும் தீய தன்மையையும் ஆராய்ந்து அறிந்து நலம் தருகின்றவற்றையே செய்ய விரும்பும் இயல்புடையவனை அரசன் அல்லது தலைவன் விரும்பி அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வழிகாட்டி சமூகத்துக்கும் தனக்கும் நன்மையை செய்து கொள்வான் செயலுக்கு துணையாக தொடர்ந்து வைத்துக்கொள்வான் என்பது இதனுடைய உட்கிடக்கை கருத்து தாற்பயம் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்